ஸ்ரீ சனீஸ்வரர் களி தீர்த்த வரலாறு நல வரலாறு முனிவர் தேவரேழு மூர்த்திகள் முதலானோர்கள் மனிதர்கள் சகல வாழ்வு மகிமை அதல்லாதுண்டோ கனிவுல தெய்வம் நீயே கதிர்சேயே காகம் ஏறும் சனியனே உனைத்துதிப்பேன் தமியனேற்கருள் செய்வாயே என சனீஸ்வரரை துதிசெய்து தம் வாழ்வின் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்ற வரலாறுகள் பல திருநள்ளாறு ஸ்தல வரலாற்றில் நல வரலாறு உலக பிரசித்தி பெற்றது முன்னொரு காலத்தில் நிடத நாட்டை மாவிந்த நகரை தலைநகராக கொண்டு நலன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அவன் விதர்ப்ப நாட்டு வேந்தருடைய திருமகளாம் தமையந்தியை மன்னவரும் விண்ணவரும் வியக்குமாறு சுயம்பரத்தால் மனம் புரிந்து கொண்டான் தமையந்தியின் பேரழகில் மயங்கி சுயம்பரத்திற்கு வந்திருந்த தேவர்கள் தமையந்தி தங்களுக்கு கிடைக்காததால் பொறாமை கொண்டு சனி பகவானை அணுகி நலனை துன்புறுத்த வேண்டினர் சனீஸ்வரனும் நலனை பிடிக்க தக்க காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அல்ல இருநாள் அல்ல பனிரண்டு ஆண்டுகள் கடந்தன நலன் நிடத நாட்டை குற்றம் குறையின்றி ஆட்சி செய்து வந்தான் அதனால் சனியால் நலனை அண்ட முடியவில்லை ஒருநாள் நலன் அந்தி நேரத்தில் இறை வழிபாட்டிற்காக தன் பாதங்களை நீரால் தூய்மை செய்யும்போது புறந்தாளில் நீர்படவில்லை அதுவே நலன் குற்றம் செய்தமைக்கு போதிய அறிகுறியின கொண்ட சனி பகவான் நலனை பிடித்துக்கொண்டு ஆட்டி ஆட்டிப் படைக்கத் தொடங்கிவிட்டார் சனி புத்தியின் காரணமாக நலன் அறிவு மயங்கி புட்கரன் என்னும் அரசனோடு சூதாடி நாடு நகரங்களையும் நால்வகை சேனைகளையும் இழந்தான் சனி புத்தியால் வீடும் நாடும் இழந்து காடும் மேடும் அலையும் காலம் நலனின் வாழ்வில் வந்தது சூதில் அனைத்தையும் இழந்த நலன் மனைவியோடும் தன் இரு மைந்தர்களோடும் நாட்டை விட்டு வெளியேறினான் மைந்தர் இருவராவது மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று தன் மாமன் நாட்டிற்கு அவர்களை அனுப்பி வைத்து மனைவியோடு காணகம் போனான் சனி அந்த அளவோடும் நலனை விட்டுவிடவில்லை கானகத்தில் காதல் மனைவியை கடும் இருட்டில் கைவிட்டு போகுமாறு அவன் மனதை வேறுபடுத்தி அவனை தமையந்தியை விட்டு பிரிந்து போகச் செய்தான் பொழுது புலர்ந்ததும் கணவனை காணாமல் கதிகலங்கி இறுதியில் தன் தந்தை நாட்டை அடைந்தால் தமையந்தி கானகத்திலோ நலனை கார்கோடன் என்னும் பாம்பு தீண்டி அவனை குரூபியாக்கியது உருமாறிய நலன் இறுதுபண்ணன் என்னும் அரசனுக்கு தேர்ப்பாகனாக ஊழியம் செய்து வந்தாள் கற்புடைய பெண்ணுக்கு கணவனே தெய்வம் அல்லவா அரண்மனை வாழ்வு பெற்றும் அமைதியின்றி தவித்தால் தமையந்தி தன் கணவனை மீண்டும் பெற விரும்பி தந்தையிடம் மேலும் ஒரு சுயவரத்திற்கு ஏற்பாடு செய்விக்கச் சொன்னாள் விதர்ப நாட்டு வீமசேன வேந்தனும் மற்றும் ஒரு எல்லா அரசர்களுக்கும் அழைப்பு அனுப்பினான் சுயம்பரத்திற்கு இறுதுபண்ணன் தேரில் வந்து சேர்ந்தான் அந்த தேரை ஓட்டி வந்தவனோ உருமாறிய நலன் நலனை தன் மைந்தர்கள் மூலமாக தன் கணவனே என்று அறிந்து கொண்டால் தமையந்தி நல்ல காலம் அரும்பத் தொடங்கியது நலன் மறுபடியும் கண்டார் கருத்தை கவரும் தனது முந்தைய அழகு பெற்றான் தன் மாமன் படை கொண்டு தன் பகைவன் புட்கரனை வென்று தன் நாட்டையும் மீட்டான் நால்வகை சேனைகளையும் பெற்றான் மீண்டும் தன் நாடாகிய நடத நாட்டை சீரும் சிறப்புமாக ஆண்டு வரலானான் நாட்டையும் நல்ல மனைவியையும் நயத்தகு மைந்தர்களையும் சுகபோகங்களையும் நலன் பெற்றிருந்தும் அவன் மனதில் அமைதி என்பதே இல்லாமல் தொலைந்துவிட்டது பல நாள் அமைதியின்றி தவித்து கொண்டிருந்த நலனது அரண்மனைக்கு ஒரு நாள் வந்தார் அவனது நிம்மதியற்ற நிலையை உய்துணர்ந்து நலனே நீ தீர்த்த யாத்திரை செய்து வந்தால் துன்பம் விலகக்கூடும் உன் மனம் அமைதி அமைதியிழந்து தவிக்க சனியே காரணம் என்பதை அறிந்து கொள்வாயாக என உபதேசித்தார் அக்கணமே நலன் அரசாட்சி பொறுப்பை அமைச்சர்களிடம் ஒப்படைத்து தன் மனைவி மக்களுடன் காசி முதல் கன்னியாகுமரி வரை புண்ணிய பயணம் செய்தான் எனினும் மன அமைதி கிடைத்த பாடில்லை விருதாச்சலம் அடைந்தபோது பரத்வாஜ முனிவர் நலனை திருநல்லாறு திருத்தலத்திற்கு சென்று பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கி தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டால் சனி பகவான் விலக சகல சம்பத்துகளும் கிட்டுமென அருளுரை புகன்றார் இது கேட்ட நலன் தன் குடும்பத்தாரோடு தாயினை காண விளையும் சேயினைப் போல திருநல்லாறு நோக்கி விரைந்தான் திருநல்லாற்றை அடைந்து பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கி திருநீறு தரித்து ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தை அடைந்தான் நலன் திருவாயிலின் உள்ளே அடியெடுத்து வைத்த அந்த அளவிலேயே காகக்கொடியும் சூலமும் பிடித்த சனி பகவான் இனியும் நலனை பிடித்து சிவ அபராதியாவோம் என உணர்ந்து மின்னல் கொடிபோல நலனை விட்டு விலகி கோவிலின் இரண்டாம் கோபுர வாயிலருகே கிழக்கு நோக்கி நின்றார் அப்போது பெரிய சுமை ஒன்று தன் மனதிலிருந்து விலகியது போல நலன் உணர்ந்தான் அவன் உள்ளத்திலோ அளவற்ற ஆனந்தம் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சனி தொடரப் பெற்றவர் எவராயினும் அவர் திருநள்ளாறு திருத்தலத்தை அடைய பெற்ற அக்கணமே சனி தொல்லை நீங்கி சகல நலங்களும் பெற்று வாழ்வார் என்பது ஐதீகம் விலங்கிழை மடந்தை மலை மங்கையுரு பாகத்து உலங்கொல இருத்திய ஒருத்தனிடம் என்பர் வளங்கெழுவு தீபமொடு தூபமலர்தூவி நலங்கெழுவி நாளும் வழிபாடு செய் நல்லாரே என நல்லாற்று ஈசனை தமிழ் ஞான சம்பந்தர் பாடியுள்ளார் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் நலனுக்கு வரமளித்தார் அரசர்களுள் சிறந்தவனே தோல்வியை அறியாதவனே தான் இவ்வளவு காலம் நான் வசித்து வந்தேன் கார்கோடனுடைய விஷம் என்னை பொசுக்கிக் கொண்டே இருந்தது மிகுந்த துக்கத்துடன் தான் நான் இத்தனை காலம் உன்னிடத்தில் வசித்து வந்தேன் இந்த உலகத்தில் எந்த மாநிடர்கள் சோம்பல் இல்லாமல் உன்னை சொல்வார்களோ அவர்களுக்கு என்னால் வரும் துன்பங்கள் ஒரு காலம் என ஆசை பின்னர் நலன் தர்பாரண்யேஸ்வரரை வழிபட அவர் பிரத்யட்சமாகி பல்வேறு வரங்களை அளித்தார் நல மன்னன் அதன் பின்னர் திருநள்ளாற்றில் தங்கியிருந்து திருக்கோயிலை புதுப்பித்து மாட கூடங்களையும் கோபுரம் குளங்களையும் செப்பனிட்டு கொடமுழுக்கும் செய்வித்தான் நித்திய பூஜைகளும் திருவிழாக்களும் மகேஸ்வர பூஜையும் அடியார் வழிபாடும் நடைபெறச் செய்தான் நல உருவாக்கி இறைவனுக்கு பல திருவிழாக்கள் வைகாசி மாத புனர்பூச நாளில் நடத்தி இறைபணி செய்து ஓய்வுற்றான் இத்தகு விசேஷம் வாய்ந்த நல வரலாற்றை கேட்பவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வரனால் ஒருபோதும் துன்பமில்லை என நலனுக்கு சனி பகவான் வரம் அளித்துள்ளதாக நலவெண்பா பாடல் கூறுகிறது என் காலத்து உன் சரிதம் கேட்டாரை யானடையேன் மின்கால் அயில்வேளாய் மெய்யென்று நன்காவி மட்டு இறைக்கும் சோலை வளநாடன் முன்னின்று கட்டுரைத்து போனான் களி என்கிறது நலவெண்பாவின் பாடல் கோவில் மதில் சுவர்களில் ஓவியங்கள் ஏன் வரையப்படுகிறது இவ்வாறு திருமுருக கிருபானந்த வாரியாரிடம் ஒரு முறை கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார் காவியங்களை படித்து புரிந்து கொள்ளாதவர்கள் ஓவியங்களை பார்த்து காவியத்தை அறிந்து கொள்வார்கள் என்றார் அவ்வண்ணமே நலனது வரலாறு உருசிராசன் வரலாறு பச்சை பதிகம் பெற்ற வரலாறு இவற்றை ஓவியங்களாக்கி தர்பாரண்யேஸ்வரர் ஆலய மதில் வரலாறு அஸ்வமேதையாகம் செய்த கலிங்க நாட்டு அரசனை அந்தனர் ஒருவர் காணச் சென்றார் விதிவசத்தால் அந்தனர் அரண்மனை வாசலில் காத்திருப்பதை அரசன் மறந்துவிட்டான் நெடுநேரம் காத்திருந்த அந்தனர் கோபமுற்று அரசனை காட்டு யானையாக மாறுவாய் என சபித்துவிட்டு சென்றார் மன்னனும் அவன் மனைவி மக்களும் காட்டு யானைகளாக காணகத்தில் தெரிந்து கொண்டிருந்தனர் நாரதர் அவர்களை சந்தித்து முன் நிலையை உணர்த்தினார் சாப விமோசனம் பெற திருநள்ளாறு செல்லுமாறு பணித்தார் அவர்களும் திருநல்லாறு சென்று மாசி மக விசேஷ தினத்தில் பிரம்மதீர்த்தத்தில் நீராடி இறைவனை துதித்து சாப விமோசனம் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தனர் என்பது கலிங்காதிபதி வரலாறு கோகத்தி நீங்கிய வரலாறு கோதாவரி நாட்டு மன்னன் தூயகண்டவர்மன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய அவனுக்கு குழந்தை பிறந்தது பயனாக அந்தனருக்கு பலவேறு தானங்கள் செய்தான் இரு அந்தணர்களுக்கிடையே ஏற்பட்ட பூசலினால் ஒரு பசுமாட்டை அடித்து கொன்றுவிட்டனர் அதனால் கோகத்தி அவர்களை பற்றி அவர்கள் காணகத்தில் தெரிந்து வந்தார்கள் சமயம் அவர்களை சந்தித்த ரோமசர்மன் என்ற அந்தனர் கோகத்தி பாவம் நீங்க திருநல்லாறு சென்று தீர்த்தமாடி இறைவனை துதிக்குமாறு கூறினார் அவர்களும் திருநல்லாறு கோவில் அடைந்து கோயில் அருகில் நின்று கொண்டிருந்தனர் தீர்த்தங்களில் நீராடி வருவோரது சிரத்திலிருந்து வீழ்ந்த நீர்த்துளிகள் அவர்கள் மேல் பட பாவம் நீங்கி பழைய உருவத்தை பெற்றனர் இது கண்டு மகிழ்ந்த அந்தனர்கள் தீர்த்தங்களில் நீராடி ஆலயம் அடைந்து ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு நற்கதி அடைந்தனர் உருசிராசன் வரலாறு உருசிராசன் அவந்தி நாட்டு மன்னன் அம்மன்னன் ஒருமுறை பரத்வாஜ முனிவரை அணுகி தண்டன் சமர்ப்பிவித்து தானங்களுள் சிறந்தது எது என விளக்குமாறு வேண்டினான் தானங்களுள் சிறந்தது அன்னதானம் அதனைவிடச் சிறந்தது காலமறிந்து அன்னதானம் அளித்தல் பிதிர் தினத்தில் அன்னதானம் அளித்தல் அதைவிடச் சிறந்தது இதைவிட இன்னும் உயர்ந்தது காவிரி நதி தீரத்தில் அன்னதானம் அளித்தல் அதைவிட உயர்ந்தது சிவாலயத்தில் அன்னதானம் செய்தல் அந்த சிவாலயங்களுள் திருநள்ளாறு கோவிலில் அன்னதானம் அளித்தால் அதுதான் உலகில் மிகவும் உயர்ந்தது என்று உருசிராஜனுக்கு விளக்கினார் பரத்வாஜ முனிவர் அவ்வாறே உருசிராஜனும் திருநள்ளாற்றில் தனுர் மாசத்து பௌர்ணமியில் அன்னதானங்களோடு அடியார்க்கு வேண்டுவன கொடுத்து இறைவனைத் துதித்து வலம்பல பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்தது ஒரு சிராசன் வரலாறு